அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எளிதன இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி எளிதன இல்லிரப்பான் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி எய்தும் என்று நாம் கொண்டுகூட்டி பொருள் அறிந்து கொள்ள வேண்டும் பிறருடைய மனைவியை அடைவது மிகவும் எளிதான செயல் என்று எண்ணி தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் முதலாகிய செருக்கால் பிறருடைய பெண்ணிடம் மனைவியிடம் வரைகடந்து நிற்கக்கூடிய தீயவன் இந்த உலகத்தில் எந்த காலத்தும் அழியாமல் நிலைத்து நிற்கும் பழியினை அடைவான் இந்த காலத்தில் சமூகத்தில் இதெல்லாம் மிகவும் சிந்தனைக்குரியதாகவும் இதெல்லாம் தவறில்லை என்ற எண்ணமும் அதிகமாகி இருக்கிறது நீதிமன்றமே இவற்றையெல்லாம் தவறில்லை என்ற ஒரு கருத்தை உடையதாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்திய சமுதாயத்திலே இது மிகவும் ஒரு கட்டுப்பாடு உடைய அம்சமாக இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்து இதனுடைய ஆழமான நன்மையை கருதித்தான் இந்த அதிகாரத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் செல்வம் முதலானவைகளெல்லாம் அன்போட இறக்க குணத்தோட பிறருக்கு வழங்கக்கூடிய நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தி புகழ கொடுக்கறதுக்கு திறமையுடையது அதாவது புண்ணியத்தையும் குடிக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை ரொம்ப உண்மையான அன்போடு இறக்க குணத்தோடு தேவைப்படுகிறவர்களுக்கு வழங்கி அவர்களையெல்லாம் நல்ல காரியத்தில் ஈடுபடுத்தினோமான நமக்கு புண்ணியமும் புகழும் கிடைக்கும் ஆனா கையில் நிறைய பணம் இருக்குது சமூகத்தில் நமக்கு இதெல்லாம் இருக்குது மதிப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி கர்வத்தினால பிறருடைய மனைவியை பெறுவது ரொம்ப சுலபம் எளிதுன்னு நினச்சான்னா அந்த புகழுக்கும் புண்ணியத்துக்கும் மாறாக பழியையும் பாவத்தையும் அடைவான் என்பது கருத்து அரிய பாதுகாவல் இல்லை பெண்களை பாதுகாக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப எளிய நிலையில் இருக்காங்க ஏழ்மையாக இருக்காங்க அவர் இளமங்கையர் அவர்களை எளிதிலே அடைந்து விடலாம் நினைக்கிறது ரொம்ப காமம் மேலோங்கி இருக்கிறவர்களுடைய இயல்பு உன்னுடைய செல்வம் கல்வி அழகு அதிகாரம் ஆகிய தன்மைகளையெல்லாம் கண்டு பெண்கள் வழியே வந்தால் கூட அவர்களை நீ தொடுவது தர்மம் அல்ல என்ற குறிப்பும் இங்கே இருக்கிறது தன்னுடைய மனைவியோடு கூடி வாழ்வது தான் பெரிய புண்ணியம் அது நெறிமுறை சிறப்புடையது பிறருடைய இல்லாளை விரும்பி புகுவது அப்படிங்கிறது நெறிக்கி மாறானது அறத்துக்கு முரணானது இரத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு அதாவது இல்இறப்பான்னு இருக்கே அந்த சொல்லுக்கு எல்லை கடந்து போகிறது அப்படின்னு அர்த்தம் எய்தும் அப்படின்னு அக்ரிணையால் சொன்னது அதனுடைய இழிவான நிலை தெரிவதற்காக எய்தும் அப்படின்னு அக்ரிணையால் சொன்னதற்கு காரணம் அது மிக மிக இழிவானது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பிறருடைய மனைவியை விரும்புகின்றவன் எவ்வளவு உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் செல்வம் முதலான சிறப்பை உடையவனாக இருந்தாலும் அவன் அதெல்லாம் இழந்து பிறவியை மிகவும் கீழான தன்மையுடையதாக அறிவுள்ள அன்புள்ள அறமுள்ள மனித பிறவியை கீழ்மைப்படுத்துகிறான் என்பது கருத்து அவ்வையார் நல்வழிங்கிற நூலில் சொல்லுகிறார் நண்டு சிப்பி வேய் கதலி நாசமொறும் காலத்தில் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல் ஒண்டொடியி போதம் தனம் கல்வி போன்ற வருங்காலத்தை மாதர்மேல் வைப்பார் மனம் என்னுடைய பொருள் ஒளிபொருந்திய வளையல்களை உடையவளே நண்டும் சிப்பியும் மூங்கிலும் வாழையும் கேட்டை அடையும் போது அவை கொண்ட கருவே அவற்றை கெடுக்கும் தன்மை போல அறிவும் செல்வமும் கல்வியும் கெட வருகின்ற காலத்தில் பிறர் மனைவியை விரும்புவர் ஆகவே நம்முடைய அறிவின் துணை கொண்டு நல்லவர்களுடைய சேர்க்கையை கொண்டு இதை வெற்றி கொள்ள வேண்டும் என்பது கருத்து இனியமை நாற்பது என்கிற தமிழ் நூல் சொல்கிறது பிறன்மனை பின்னோக்கா பீடினிது பிறன்மனையால் பின்னோக்கும் பேதைமை இன்னா என்று இன்னா நாற்பதும் உபதேசிப்பதை நாம் அறிவோம் இனி பதவுரையை படிக்கலாம் எளிதன இவளைச் சேருதல் எளிதென்று நினைத்து பின் விளைவை நினையாமல் இல் பிறருடைய மனைவியினிடத்து இறப்பான் செல்லுவோன் யஞ்ஞான்றும் எக்காலமும் விழியாது அழிதல் இன்றி நிற்கும் நிலைத்து நிற்கக்கூடிய பழி எப்பொழுதும் எல்லோரும் பழிக்கும் நிலையை எய்தும் அடைவான் பொழிப்புரை இவளைச் சேருதல் எளிதன்று நினைத்து பின்விளைவை நினையாமல் பிறருடைய மனைவியினடுத்து செல்லுகின்றவன் எக்காலமும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய எப்பொழுதும் எல்லோரும் பழிக்கும் நிலையை அடைவான் எளிதன இல்லிரப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்